நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பொறாமை மடமைக்கு ஒப்பானது போலித்தனம் தற்கொலைக்கு ஒப்பானது ஆம் பொறாமை மடமைக்கு ஒப்பானது போலித்தனம் தற்கொலைக்கு ஒப்பானது என்கிறார் எமர்சன் நன்றி வணக்கம்